அவர்கள் தம் தோடர்களிடம் கேட்டார்கள் இது எந்த தொழுகையின் நேரமாகவும் இருக்கவில்லை அவர்கள் தொழுது காண்பித்த போது அவர்கள் நின்றார்கள் பின்னர் கூட தீர் கூறினார்கள் பின்பு தலையை உயர்த்தி சிறிது நேரம் நின்றார்கள் பின்பு சஜிதா செய்து பின்பு தலையை உயர்த்தி சிறிது நேரம் நிறார்கள் இதோ நமது பெரியார் அம்ருபின் சலமா தூழுவது போலவே அந்த நபித்தோட தொழுது காண்பித்தார்கள் அந்த பெரியவர் அம்ருபின் செலமா தூழும்போது மூன்றாம் ரக்காத்திலோ அல்லது நான்காம் ரக்காத்திலோ உட்கார்ந்து எழுபவராக இருந்தார்கள் ஆனால் மக்கள் அவ்வாறு செய்வதை என்னால் காண முடியவில்லை என்று ஐயோ பின்பார் குறிப்பிடுகின்றார்